प्रपन्न कृष्णाय दुहे यम सन्यासमिति ம் பிரபாரிஜாத்தய विद्धि पांडव नह्य எம் சன்னியசித்து योगी भवति தம் भगवान श्री कृष्णर இந்த ஸ்லோகத்திலையும் பகிரங்க சாதனத்தை சொல்றார் முதல் ஸ்லோகத்தில் சொன்னத்தையே கொஞ்சம் விளக்கி சொல்றார் ஹே பாண்டவா அர்ஜுனா எம் சந்நியாசமிதி பிராகு எதை சந்யாசம் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்களோ தம் யோகம் வித் அதனை யோகம் என்றும் தெரிந்து கொள் எதை சந்நியாசம் என்று பெரியோர்கள் உபதேசிக்கிறார்களோ அதை யோகம் என்றும் தெரிந்து கொள்கிறார் இந்த கர்மயோகத்தையே வேறு விதமாக புகழ்ந்து பேசுகிறார் அதுக்கு காரணம் சொல்கிறார் ரெண்டாவது வரியில் நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பா கஷ்டன யோகி பவதி அசன்யஸ்த சங்கல்பா கஷ்டனை ந யோகி பவதி நகி யோகி பவதி அப்படிலாம் அண்மையும் பண்ணலாத அதாவது சங்கல்பத்தை சந்யாசம் பண்ணாதவன் யோகி ஆக முடியாது அப்படின்னு அர்த்தம் சங்கல்பம்னா என்னதுன்னா நான் இந்த கர்மாவை பண்ணி இந்த பலனை அடைவேன் அப்படின்னு நினைக்கிறது தான் சங்கல்பம் பகவான் எனக்கு கட்டில் இந்த கர்மத்தை பண்ணுறதான் என் பொறுப்பு அவர் எனக்கு என்ன பலனை கொடுக்குறாருங்கிறது அவர் பார்த்துக்கிட்டோம் நான் வந்து லௌகிக பலன் வேண்டான்னு பகவான்கிட்ட சொல்ல போகிறேன் எனக்கு வந்து இகலோக விஷய சுகமோ பரலோக விஷய சுகமோ எனக்கு வேண்டாம் எனக்கு ஆத்ம சுகம் பிரம்ம சுகம்தான் வேணும் ஆகையினால நான் எந்த லௌகிக விஷயங்களையும் ஈவன் சித்தசுத்தியை கூட அது பகவான் நான் பண்ணக்கூடிய இந்த மனோபாவனையை புரிஞ்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கொடுக்கத்தான் போகிறார் அதை வேணும்னு சொல்லி கூட நான் பரிசாக நினைக்கிறதில்ல இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தே அப்படின்னு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு ஸ்லோகங்களில் அந்த ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்துருக்கோம் இதெல்லாம் ஆகவே சங்கல்பத்தை சந்யாசம் பண்ணாதவன் யோகியாக முடியாதுங்கிறார் இப்போ சங்கல்பத்தை சந்யாசம் பண்ணுறவன் யோகி ஆகிறதுனா என்ன அர்த்தம் ஏற்கனவே பார்த்தோம் சன்னியாசம்னா துறவு வாழ்க்கை யோகம்னு சொன்னால் தியானம் பண்ணுறது தியானத்தினால மனசுக்கு ஏகாகிரதை வருகிறது சன்னியாசத்தினால மனசில் விக்ஷேபம் போயிடுறது ஏன்னா நமக்கு லௌகிக கர்மங்களோ வைதிக கர்மங்களோ திரவியங்களை சேகரிக்கிறதோ ரித்விக்குகளை கூப்பிடுறதோ இந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது மந்திரபூர்வமாக சன்னியாசம் பண்ணிட்டோம்னா லௌகிக வைதிக கர்மங்கள்லாம் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கி விடுகிறது நாம் இப்பவும் வேதாந்தந்தான் படிக்க போகிறோம் அப்போ மனசுக்கு சாந்தி இருக்கும் அதை தான் நேற்றுக்கு பார்த்தோம் நாம் அதே சமயம் மனசில் ஒருமுகப்பாடு இருக்கும் குரு சொல்கிற வாக்கியத்தை கேட்கறதுக்கான சமாதானம் இருக்கும் ஆகா சமகாங்கிற ஒரு குணம் உத்தமமான குணம் வந்து சந்யாசத்தினால் கிடைக்கிறது ஆனால் இவன் சங்கல்பத்தை சன்னியாசம் பண்ணுறதுனாலேயே அந்த ஷமஹாங்கிற குணம் வந்து விடுறது மனசுக்கு அதே சமயம் சமாதானங்கிற ஒரு உத்தமமான குணமும் வந்துடுறது யோகிங்கிற சப்தத்தை சொன்னதுனால ஆக மனசு ஒருமுகப்படணும்னா சங்கல்பத்தை சந்நியாசம் பண்ணணும்னு இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் நம்ம புரிஞ்சுக்கணும் சங்கல்பத்தை சந்நியாசம் பண்ணுறதுனால மனசாந்தி வருவதனால மனசுக்கு ஒருமுகப்பாடும் சுலபமாக வந்து விடுகிறது அப்படிங்கிறதான் இதனுடைய உள்ளார்ந்த பொருள்